கீதை என்று சொன்னாலே வாக்கியம் அல்லது சொல் என்ற அர்த்தம் ராமகிருஷ்ணன் சொல்றார் தாகி அப்படின்னா தியாகி தியாகிங்க தாகி தியாகினா கீ தாகத்தான் ஆக தியாகத்தை குறிப்பது இந்த வாக்கியங்கள் ஆக ஈஸ்வரனால் செய்யப்பட்ட கீதை அல்லது ஈஸ்வருடைய வாக்கியம் என்று சொல்லலாம் ஈஸ்வரனால் மூன்றாவற்றுமை ஈஸ்வரன் ஈஸ்வரனது வாக்கியம் ஆறாவது சம்பந்த பொருள் அப்படி இந்த வாக்கியக்கு அர்த்தம் இதே போல பிரம்மகீதை என்ன பிரம்மால் செய்யப்பட்டது அல்ல பிரம்மனு வாக்கியம்னு அர்த்தம் அப்புறம் பகவத்கீதை பகவான் கண்ணாடு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அது கீதை கீதை என்ன கீதா அப்படின்னா வாக்கியம் அல்ல சொல்லும் அர்த்தம் இது கிரேதாயுகத்தில் முனிவர்களுக்கு நாராயணன் முன்னிலை வைத்துக்கொண்டு சிவம்பகவன் சொன்னதாக சாஸ்திர ஆரம்பம் துரேதாயுகத்தில் பிரம்ம கீதை தேவர்களுக்கு பிரம்மா சொன்னதாக சொல்லப்படுகிறது துவாவகத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் சொன்னதாக சொல்லப்படுது இந்த மூன்று யோகங்கள்ல மூன்று கீதைகள் இந்த மூன்று கீதைகளுடைய தாற்பயம் என்னான்னா ஜீவர் ஏகத்தின்னு சொல்றதுன்னா பிறப்பு ஏது உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு துக்க நிவர்த்தி எப்படி என்பது இந்த கேள்விகள் தான் பதில் இது அவரவர்கள் முனிவர்கள்லாம் தனித்தனி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தும் கூட ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லி போய் நாராயணை கேட்கும் போது நாராயண் வந்து சிவருமானை அவர் வந்து அவர் சொல்ல சொல்ல அவர் சொன்னார்ன்னு சொல்லப்படும் இதாக நூறு ஆரம்பம் ஆக அவர்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணி செஞ்சாலும் கூட ஒவ்வொரு கருத்தும் முட்டி பெறுவதில்லை ஜீவ பிரயத்தினால் அவ்வளோதான் அது அதனால் ஈஸ்வரத்தில் திருத்தம் பண்ணி கேட்கும்போது அவர் ஒழுங்குபட சொன்னார் அதுதான் இந்த கீதை ஈஸ்வர கீதைன்னு பேர் அவன் தொடர்ச்சி தான் அதெல்லாம் பிரம்ம கீதை நான் ஈஸ்வரகீதை இருக்குன்னு பல பேர் தெரியாது பிரகத் தெரியாது பவத்தில் ஒன்று தான் தெரியும் கீதைகள் எத்தனையோ தேவீ கீதையோடு இருக்கு காலி துவனதாக சொல்லப்படுகிறது ஆகவே எல்லாவற்றிலும் பக்தியின் மூலமாக பகவானனை அருள் பெற்று ஞானத்தை அடையணும் என்ற கருத்து இது ஞான் நூல் இது அப்போ இந்த நூலானது சொல்ல போறார் திருப்பூர் மடாதிபதி பதிப்பா பதிப்பாளர் அவர்களுடைய முன்னரையில் இப்போ படிக்கப்பட்டது அதை கொஞ்சம் விரிச்சி பார்ப்போம் ஸ்ரீ வியாச பகவான் மந்த மதியினர் கடவுளின் உண்மையை உண்மை சொரூபத்தினை பக்தி செய்து பரகதி அடையும் கருணை மீட்கூர்ந்து செய்யப்பட்ட புராணங்கள் பதினெட்டு தான் புராணங்கள் பதினெட்டு பதினெட்டு நாள்னா புராணம் தான் அத்தகைய புராணங்கள் செய்தாரன்னா ஏற்கனவே அந்த புராணங்கள் உள்ளன பலர் பல காரணங்களால் பல முனிவர்களால் செய்யப்பட்டது தான் இவர் அதை கூட்டியோ குறைச்சியோ பதினெட்டு புராணங்கள் செய்திருக்காரு அர்த்தம் அதோட உபபுராணங்கள் இவர் செஞ்சிருக்கா மற்றவர்கள் செய்திருக்கா பின்னால் சொல்லப்படுது உப உப புராணங்கள் அதற்கு அடுத்தபடியாக உள்ள புராணங்கள் ஆக மூன்று வகையாக ஐம்பத்தி நாலு புராணங்கள் உள்ளன என உணர வேண்டும் ஐம்பத்தி நாலு அஞ்சு நாலு ஒன்பது பூர்ணம்தான் இவை யாவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சூரியன் அக்னி என்னும் பஞ்சமூர்த்திகளை பகரணவாம் பஞ்சாதன பூஜை என்று ராஜசங்கரர் சொல்றதுதான் அதில் அவர் கணேசரை சேர்த்துக்கிட்டார் இங்கே அக்னி சேர்த்துக்கிட்டார் இவ்வளோதான் வித்தியாசம் பல முனிவர்களாலும் மகிழ்ச்சிகளாலும் செய்யப்பட்டனவாம் இது ஒரு காலத்தில் ஒருத்தர் நாள் செய்யப்பட்டதல்ல பல பேர் செய்யப்பட்ட தொகுத்து வியாசர் செய்தார் அவர் கொடுத்தா மச்சா இருக்கலாம் வியாச பகவான் இயற்றிய பதினேழு புராணங்களில் பதினைந்தாவது ஆக எண்ணப்படும் கூர்மபுராணமும் ஒன்றாம் கூர்மபுராணம் மகாவிஷ்ணு கூர்மாதம் எடுக்கும்போது அதன் மூலமாக சொன்னதாக சொல்லப்படுது அது பிராக்மி பகவதி சௌரி வைஷ்ணவி என நான்கு சமஹிதை உடையதான் அவற்றில் பிராக்மி சமிகிதை சமிகிதைன்னா ஒரு பிரிவு அல்லது அத்தியாயம் மாத்திரம் பூர்வார்த்தம் ஐம்பத்தி மூன்று அத்தியாயமும் உத்தரார்த்தம் நாற்பத்தி ஆறு அத்தியாயமும் அதாவது தொண்ணூத்தி அத்தியாயத்தில் எப்போ இருக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு உடையதாக விளங்குகின்றது அது என்பது பதினோரு அத்தியாயம் இந்த ஈஸ்வரகீதை பதினோரு அத்தியாயம்தான் பௌதிக்கு எதை பதினெட்டு அத்தியாயம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சுலோகம் உடையதாக விளங்குகின்றது அதுவும் பூர்ணம்தான் அஞ்சு ஒன்பது பதினாலு பதினாலு நாலு அது ஈஸ்வரன் நாராயண மூர்த்திக்கு திருவாய் மலர்ந்தடையது ஈஸ்வரன் நாராயணுக்கு உபேசம் பண்ணதாக இந்த சாஸ்திரம் ஆரம்பம் இவ்வளவு அருமை வாய்ந்த உள்ள இதனை இரும்புதூர் சமாதியை கொண்ட இலக்கம் ஸ்ரீ சத்யராஜ சுவாமிகள் முந்நூற்றி முப்பத்தி எட்டு செயலில் தமிழில் மொழிபெயர்த்தி இருக்கின்றார் இதனை இயற்றி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கலாம் இப்போது ஐம்பது ஆண்டு சேர்த்துக்கணும் முன்னூற்றி ஐம்பது இன்னும் ஆண்டுகளும் இருக்கலாம் இத்தமிழ் கவிக்கு ஓர் உரை நாம் இயற்றி இருக்கின்றோம் அவரோட பன்னிர்காபம் கூட எங்களுக்கு உபகாரமாக லெபிள் கிரௌண்ட் ஒன்று முப்பத்தி ரெண்டு பேஜ் சைஸில் சிறியதாக பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளும்படியாக அச்சிருக்கிறோம் என்று திருப்போனும் பதிப்பாசிரியர் சொல்றார் சுலோக ஐம்பத்தொன்னு கவி முப்பது இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய ஐம்பத்தாறு சுலோகம் ஐம்பத்தி அஞ்சு கவிகள் மூன்றா சம்பிரத அஜாத்தியாயம் இருபத்தி நாலு சுலோகம் பதினஞ்சு கவிகள் நான்கா பத்திமையாத்தியாயம் முப்பத்தி நாலு சுலோகம் இருபத்தோரு கவிகள் ஐந்தாவது ஈஸ்வர்பாத்தியாயம் நாற்பத்தாறு சுலோகம் நாற்பது கவிகள் தமிழ் கவினா அர்த்தம் கவிகள்னா சுலோகம்னா வடமுடி சுலோகம் அர்த்தம் ஆறாவது அத்தியாயம் சிவசக்தியின் செயல் உரைத்தல் ஐம்பத்தோரு சுலோகம் இருபத்தி அஞ்சு கவிகள் தத்துவ நிஷம் விபூதி முப்பத்தி ரெண்டு சுலோகம் இருபது கவிகள் எட்டாவது பிரபஞ்ச சர்வகாரண புராண புருஷ பிரதிபாதனம் பதினெட்டு சுலோகம் பதிமூன்று கவிகள் ஒன்பதாவது மாயாழிகால அத்தியாயம் இருபது சுலோகம் பதினெட்டு பத்தாவது அத்தியாயம் தத்துவ தரிசனம் பதினேழு சுலோகம் பதினாலு கவிகள் பதினோராவது யோகத்யாயம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் எண்பத்தி ஏழு கவிகள் ஆக சுலோகம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு கவி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கார் யோகத்யாயம் தான் பெருசு அதுதான் இந்த அஷ்டாபிவகமெல்லாம் சொல்கிறது தான் ஞானத்துக்கு அடையிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க அதன் புராணங்கள் பதினெட்டு யாத்திரை செய்தது முதலாவது அக்னி புராணம் ரெண்டாவது குர்ம புராணம் மூன்றாவது கருட புராணம் நான்காம் நாரத புராணம் இருபத்தி நாலு ஸ்லோகங்களா ஐந்தா புராணம் ஆறாவது பிரம்ம புராணம் ஏழாவது பிரம்மா வைவர்த்த புராணம் புராணம் எட்டாவது பிரம்மாண்ட புராணம் பதினோறாயிரம் ஸ்லோகங்கள் மற்றெல்லாம் ஸ்லோகம் போடலன்னா அதுக்காக சரியாக வரல போல் இருக்குது அதுதான் போடல ஒன்பதாவது பௌஷிக புராணம் பத்தாவது ஸ்ரீமத் பாகவத புராணம் பதினெட்டு சுலோகங்கள் பதினோராவது மத்ய புராணம் பன்னிரெண்டாம் மார்க்கண்டேய புராணம் பதிமூணாவது லிங்க புராணம் பதினோராவது வாகன புராணம் பதினஞ்சாவது வராக புராணம் இதில் இருந்தாலும் இருந்தே எடுப்பாடு வராக புராணம் வராகவாதாரத்தில் புதிய பண்ணாரா மகாவிஷ்ணு பதினாறா விஷ்ணு புராணம் பதினேழாவது சிவ மகாபுராணம் இருபத்தி நாலு சுலோகங்கள் பதினெட்டாவது காந்த புராணம் ஏழு கண்டம் எண்பத்தி ஓராயிரத்தி நூறு சுலோகங்கள் ஆக பதினெட்டு புராணங்கள் புராணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போ கேள்விப்பட்டா போறப்போ படிக்கலாம் என்ன போட்டு ஓ புராணங்கள் பதினெட்டு அதில் பன்னெண்டு தான் முதலாவது காந்த புராணம் ஆறு சம்ஹிதை லட்சம் சுலோகங்கள் ஸ்காந்தபுராணா பெருசு ரெண்டா பார்க்க அதாவது கணேச புராணம் மூன்றா சிவபுராணம் நான்காவது நரசிம்ம புராணம் ஐந்தாவது ஆதி புராணம் இருபது அத்தியாயம் வியாசர் செய்தது இதில் மற்றவெல்லாம் மற்றவங்க செய்யறதெல்லாம் ஏழாவது கல்கி புராணம் வியாசர் செய்தது எட்டாவது ஜெயவினி புராணம் ஸ்ரீமத் தேவி பாகவத புராணம் ஒன்பதாவது பத்தாவது வாயு புராணம் வியாச தேவர் செய்கிறது பதினோராவது சாம்ப புராணம் பன்னிரெண்டாவது சௌர புராணம் சூரிய புராணம் தெய்வாயங்கள் செய்தது இன்னும் ஆறு புராணம் போடல உப புராணம் ஆன உப உப புராணங்கள் பதினெட்டு அதில் ஆறு தான் போட்டிருக்கு பலர் இயற்றினர் முதலாவது சுதர்சன புராணம் ரெண்டாவது சூரிய புராணம் மூன்றாவது புருகத் சுயம்பு புராணம் நான்காவது மகா பாகத தேவி புராணம் ஐந்தாவது அரிவம்ச புராணம் ஆறாவது பிருகத் தர்மபுராணம் அப்படி புராணங்கள் சுருக்கம் போட்டிருக்காங்க அதன் விசரிக்கிறது பாயிரம் பூதமைந்தோடமதி புருடனாகி புணர்ந்தென்றும் வேதமில்லாவரி உருவாய் பிறங்குகின்ற பேரொழியோன் ஆதிமூவர்க்கறிவரியோன் அறிவை பாகன் நாமமலன் பாத பங்கயங்கள் தலை வைத்து பணியும் பரிசு என்னால் பாயிரம் முகவுரை முன்னுரை அணிந்துரை நூல்முகம் இதெல்லாம் ஒரு பற்றவர்கள் தான் பாயிரம் நூலாசையாக செய்யணும் அவசியம் அப்படி இல்லைன்னா ஒரு சிசிராசையானு சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்கள் செஞ்சாக்க அது சிறப்பாக சொல்லுவாங்க அவ்வளோ செய்ய தான் பாயிரம்னு நடந்தோம் கடவுள் வாழ்த்து நூலின் பெயர் அதிகாரி சம்பந்தம் விளையம் பயன் எல்லாம் சொல்லி ஆகணும் அதையும் சொல்ற இப்போ இந்த பாட்டில் கடவுள் வாழ் சொல்ற கடவுள் வாழ் சொல்லு சொன்னாக்கா நாசினூலாக மதிக்கப்படும் கடவுள் வாழ் சொன்னால் தான் நாசின நூலாக ஏற்றுக்கொள்ளப்படும் மேன்மக்களால் ஆனால் கடல் வாழ்த்து ஒன்றும் ரெண்டாவது கடவுள் வாழ் சொல்லதினால புண்ணியம் மிகுது புண்ணியம் மிகுந்தாக நூல் செய்யும்போது தடைகள் பாவத்தினால் தடைகள் வரலாம் தலைகள் நீங்கும் அதே போல நூலை படிக்கிறவர்களுக்கும் கடவுளால் சொன்னா தான் நீங்கும் தடைகள் நீங்கனா சாஸ்திரம் படித்து விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சிக்க அதனாலேயும் கடவுளால் சொல்லணும் அவர்கள் கடவுள் காலத்தில் ஒரு சித்தியாசமங்கலம் ஆசீர்வாத ரூபங்கலம் நமஸ்காரம் பிரிப்பார்கள் மூணில் அவர்கள் விருப்பம் எதுவாக செய்யலாம் உயிராலும் பாராட்ட வேண்டாம் தேவையில்லை அவருடைய மனப்பரிமா தகுந்த மாதிரி ஒரு இனி பிடிக்கலாம் ஒரு காரம் பிடிக்கலாம் ஒரு புளிப்பு பிடிக்கலாம் மூணும் எது வேணால் சாப்பிடுக்கலாம் அவர்களுக்கு தேவையானாங்க அதே மூன்று மங்களங்கள் செய்யலாம் வாழ்த்து உனக்கு பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லுவார்கள் ஆக இதில் நமஸ்கார மங்களம் பேர் இந்த பாட்டு தத்ராசமும் செய்யப்பட்டது இந்த நூலுக்கு அப்போ ஈஸ்வர் அனுக்கிரகம் பெறும் பொருட்டு நமஸ்காரம் அவங்களாம் செய்கிறாள் அதில் இஷ்டம் அதாவது வழிபடு வடவுள் ஏற்புடைய கடவுள் ரெண்டு பேரும் இவர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக எதுவோ வயது செய்யலாம் இப்போ வேதாந்தாஸ்திரம் இவர் வழிபடுக கண்ணபனாக இருக்கலாம் அல்லது முருகராக இருக்கலாம் முருகர் பாட்டு பாடலாம் அது வழிபடுகளுன்னு பேர் வேதாண் சாஸ்திரத்துக்கு காணவு பாசனம் செய்யணும் அது ஏற்புடைய கடவுள்னு பேர் அந்த சாஸ்திரத்துக்கு ராமாயணம் ராமருக்கு தான் ஏற்புடைய கடவுள் ராமரை பற்றி தான் பாடணும் இல்லை முருகர் பற்றி பாடணும் அது அவருடைய அவருடைய வழிபடுகள் அது ஆகவே எந்த தெய்வத்தையும் வேணும் செய்யலாம் அது பிரிவுகளில் அப்படி சொல்லப்பட்டுள்ளேன் ஆனால் இது ஏற்படை கடவுள் அவருடைய வழிபடுவதும் அதுதான் என்ன ஒரு ஞானியானனால அவர் அதுதான் கைலத்தில் அந்த முதல் பாட்டு அதுதான் பொன்னில மாதராசை பொருந்தில பொருந்தாரு உள்ளம் தங்கள் ஜீவ சாட்சி மாத்திரமாக நிற்கும் எண்ணிலங்களினிக்கும் அவற்றின் மேலாம் நன்னில மரும நாயகன் மதங்கள் போற்றி அது காணபுபாசனை அதே தான் இங்கேயும் காணபுபாசார் ஆகவே வேதாந்தத்தில் காண உபாசனை சொல்வது ஏற்படைய கடவுள் நூலுக்கு ஏற்புடையது வழிபடு கடவுள் அல்ல சொல்றோடு பெருதிப்பு தேய் ஆகாய் சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களோடு இரவி சூரியன் மதி சந்திரன் அதாவது சகசிர கிரகணங்கள் ஆயிரம் கிரகணங்களைக் கொண்ட சூரியன் மதி பதினாறு கலைகளைக் கொண்ட சந்திரன் உடனாகி பந்தபாதத்தோடு கூடி இருக்கின்ற ஜீவன் புணர்ந்து என்றும் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கார் அது அஷ்டமங்கலமோர்த்தன் பேர் எட்டு வடிவமாக இரவு இருக்கார் அது எட்டு வடிவமாக மட்டுமா இருக்கார் அப்பாலும் இருக்கார் தத்துராஜாம எதிர பாடினாலும் இதான் பாடுவார் செஷன் போட்டு அதுதான் பாடுவார் மதிப்பறி தேறி நேர்கள் வானவன் இயமான வடிவாயெல்ல அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பாம் சொல்லாற்ற மதிவிறகான் குயதெரு தீ எது என்னும் ஆக்கள் எல்லாருக்கும் அது அதுவாய் இரு இருக்கும்படியேயாய் இருக்கவென்றே காரண உபாசன் பெரும் அதுதான் இஷ்ட தெய்வம் அவருக்கு அதுதான் நூல் தெய்வம் அதுதான் அதனால அஷ்டமங்கல மூர்த்தமாக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறார் இதுவோட நிறுத்திட்டாக்க சை சித்தாந்த முறை சை சித்தாந்தத்தில் இங்க அதுக்கு மேல சொல்றது என்ன அறிவுருவாய் பிறங்குகின்ற பேரழியன் இவ்வளவு இருந்து கூட ஒரு பேதம் கிடையாது ஒரே வசதி நான் ஒரே வசதி தான் பாவனை அந்த இறைவனுக்கு இருக்கான் எட்டு வடிவங்களா இருக்கார் எட்டு வடிவம் ஒன்று அது என்ன அப்படி இருக்க முடியாமா கேட்டான் நம்மிடத்துல இந்திரியங்கள் அஞ்சு கண்மேந்திரம் அஞ்சு வெளிப்படையா இருக்கு அப்ப பத்து பேர பத்து பேர் ராவண இருந்தானா அப்படியே தலையாது பத்து நமக்கு ஒருவன் பாவன இருக்க பத்து பேர் பாவன இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் ஏமான வருத்தம் தான் அப்படின்னு பார்க்கணும் பத்து இந்திரியங்கள் இருந்தாலும் கூட நிர்வாகம் ஒருவன் தான் அதனால ஒருவன் தான் அதே போலதான் இங்கேயும் அஷ்டமங்கலம் ஒருத்தமாக இருந்தாலும் கூட அவர் யார் எதமான அவர் தான் சொல்ல பேதம் இல்லா அறிவுறுவாய் பிறகு என்று பேரொழியோன் பேதம் கிடையாது அது எப்படி இருக்கார் அவர் அறிவுருவாய் அறிவே வடிவ இருக்கார் சச்சிதானந்தன் பேர் சச்சிதானந்தம் நித்தியம் போடணும் பேரொலியோன் அதான் சித்து அறிவுருவாய் சித்து அதே போலியோன் அது சித்து தான் ஒளி வடிவமாக இருக்கார் அறிவடிவாயிருக்கார் அறிவு வேறு ஒளி வேற இங்கெல்லாம் அப்படி இல்லை ஒளிதா இருக்கு அறிவு கிடையாது பேரொழியோன் அப்படி இருந்தாலும் கூட எப்படி இருக்கார் அவரு ஆதிமுக்கு அறிவறியோன் எல்லாருக்கும் முதன்மையானவர்கள் மூவர் தான் பிரம்மசுத்திரால் காரியபுரம் சொல்லப்படும் அவர்களால் கூட அறிய முடியாது அப்படிப்பட்டவன் காணபுறன் பெறும் சரி அறிவு அறிஞ்சு அறிவை நிலையை சொல்லும் போது ஓதி வைத்த உரையை ஓதல் ஓதி செப்பி மர தெளிகை தெளிவிக்க தப்பாதவனை தப்பாதனை தப்பாதனை மனத்தையே தரிக்க எனவும் தானைந்தாம் வைப்பாய் அருந்தாம் அருந்தாடி சிறந்த ஞான மகவினையே அப்படிங்கிறார் ஒப்பிட அமரன் ஓதி வைத்த ஒரே ஓதல் ஓதி வைத்த ரெண்டாச்சு செப்பும் போல திருமண தெளிகை பிறகு தெளிவிக்கை அவங்க மட்டுமா தப்பாதனை மனத்தையே தரிக்கை முக்கியம் கடைசியில் தான் மனதில் தங்க வைத்து செயல்படுத்தணும் என வைப்பாய் அருந்தாம் அருந்தாடி சிறந்த ஞான மகவினி என்றார் அஞ்சு காரியம் தான் இந்த ஞான இயக்கத்துக்கு அங்கங்கள் அப்படி கர்மையாக குண்டங்கள் எல்லாம் போய் நெருப்புலாம் போடுறாங்களே அப்படி போல இதுதான் நேரு ஞானம் இருக்கும் ஞானாக்கினி அது தோலாகினி இது மூலாகினி இந்த அக்னி அஞ்ஞானத்தை தான் எரிக்கும்படியே உடம்பு இருக்காது அது உடம்பு அடிச்சிடும் அந்த அக்னி அஞ்ஞானுக்கு எரிக்காது அந்த அங்கினி அதுல பொருள் செலவு இது பொருள் செலவில்லை பணம் இருந்தா அது செய்யலாம் இது மனமிருந்தா போதும் அப்படிப்பட்ட எஜம் ஐந்து அங்கங்களை கொண்ட இந்த ஞான யம் கேட்கணும் சிந்திக்கணும் தெளியணும் தெளி வைக்கணும் அதே செயல்படுத்தணும் இந்த ஐய அங்கங்கள் என்று சொல்வார் அதுதான் ஞான யக்கம்னு பேர் இருக்கு அப்படிப்பட்ட ஞானயக்கத்துக்குள்ளே இருக்கின்ற முனைவர்னு சொல்வார் அதுதான் நன்மதியே முனைவர் அவங்க துண்மணி முன்ன கேட்ப அன்போடு நல்கிய பிரியத்தோடு சொல்கிறான் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லையே இருக்கு வந்தால் எவ்வளோ பிரியமா சொல்ல வேண்டியிருக்கு சரக்கே வில போகலை கடைசியில் வச்சு சும்மா இருக்கும் நாலு பேர் வந்தவளோ சந்தோஷத்துக்கு கடைக்காண்ட எப்படி இருக்கும் வாங்க வாங்குறேன் ஏமாறு ஆகுது என்ன சொல்லுது உட்கார உட்காருக்கு இப்போ டீ கழகிட்டான்ப்பா வாங்க கூடப்பா அப்படிங்கிறாங்க என்னடா உபச்சாரம் பண்ணுறாங்க ஆகிட்டு போகிறான் இல்லைன்னா ஆகிட்டு போக மாட்டேன் வந்தவன்னு என்ன வாங்க போற அப்படின்னாக்கா அப்படியே போயிடுவான் அப்படி போல நீ ஞானம் வர கோட்ட வரலாம் வந்தவனுக்கு அந்தப்படுத்தணும் வாங்க வாங்க அதான் சொல்ற அன்போடு நெல்விய நான்மறை பொருளை அப்படி சொல்லப்பட்ட வேகத்தின் அர்த்தம் என்ன ஜீவபிரப ஏகத்தின் தான் முடிஞ்ச நிலை அஞ்ஞானியாக ஜீவனி ஞானியாற்றி நியாயிரி பிரதம சுரபமாக ஐக்கியப்படுத்துவதற்கே ஜீவரணம் ஏகத்தின் பேரு அவருக்கு வழிமுறைகள் சொல்றது தான் இது வேதங்களை தாற்பயம் கரமபக்தி ஞானம் வழியாக அப்படிப்பட்ட வேத பொருளை இருக்கு ஆனா பொன்மதியை சொலவும் பொருளும் உன் உணரேன் நானும் அற்பமதி உடைவன் இருக்கு இதை போய் நான் தமிழ் படித்து சொல்றதுன்னு சொன்னா இது என்ன இது அற்பமா புத்தியுடைய என பொருந்துமா அதை தாற்பரியம் எனக்கு தெரியாது தெரியாத நான் போதகம் செய்ய புகழ் இது அப்படி நூல் செய்யறதுக்கு முயற்சி விடனே எனக்கு முயற்சியானது இதை பார்க்கும் போது இது கண்டு இதை பார்த்து எம்மதி எனக்கே நகை செய்யுமா அந்த கணத்தில் என் புத்தி இருக்கு அது முட்டா பயல் இதை போய் தமிழ் மொழி பேர்த்து சாமர்த்தம் உனக்கு இருக்க நீ ஏன் மொழ்ச்சி பண்ற அப்படி இருக்கும்போது மற்றவங்க சும்மா இருப்பாங்களா ஏதெல்லா இருக்கு ஏன் செய்யாது இது மத்தவங்கெல்லாம் பெரிய போகலாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இது உள்ளத்தில சிரிக்கதோ வெளியில சிரிப்பாங்க திட்டுவாங்க சரி என்ன பண்றது ஒரு நாள் உத்தரவு இருக்கு சுரமான எனக்கு இந்த மாதிரி சாசனம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதனால செய்கிறபடியே எனக்கு எந்த விதமான சாமர்த்திய இல்லை என்று தென்னை பற்றி தாழ்த்தி சொல்லக்கூடிய நேரங்களில் அவையடக்கம் பேர் இருக்கு என்னதான் பெரியவளாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லலன்னு சொன்னாக்கா ஒரு நாலு பேர் நமக்கு தெரியாதெல்லாம் நல்ல பேர் இருப்பாங்க அவன் கேட்கும்போது அது தெரிய வராது முற்றும் திறன் தெரிந்தவர் காலப்புறம் ஒன்று தான் மற்ற காயப்புறம் அடுத்தபடியாக மற்றவர்கள் தெரிஞ்சும் தெரியாத இல்லவாக அதனால தான் உஷாவல் ஒன்று வச்சாங்க நாலு பேர் கூடும்போது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா அதை சொல்லணும் அங்கே அவங்க தெரிஞ்சு இது சொல்லணும் இப்படி பரிமாறிட்டாக்க ரெண்டு பேரும் பயனடையலாம் அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு கோயில் மடங்கு அப்படினு செய்யறது ஆனால் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க நாலு பேர் கூடுறாங்கன்னா இவங்க ரெண்டு கூட தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கொஞ்சமா தெரிஞ்சு வைக்கப்படுறாங்க அட் நமக்கு கொஞ்சமா தெரியுது அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை போதும் வர்றதே இல்லை போகிறோம் சரி அவருக்கு ரெண்டு கூட புதுசாக தெரிஞ்சு போனா இவன் ரெண்டு கூட போய் தெரிஞ்சிருக்குல்ல அடே நம்மள சொல்றானே இவங்கிட்ட நாம் என்ன தவறாம பண்றது இப்போதான் போறதே இல்லை இப்படி ஒரு தற்பெருமை வெக்கம் இதெல்லாம் வந்து கெடுக்குது இதெல்லாம் விட்டுணும் விட்டாதான் விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் தெரியாவே நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதே அவனு சொல்லணும் அவங்க தெரியாது ஏற்றுக்கிறாங்க இப்படி பரிமாற்றவனு அர்த்தம் ஏன்னு சொன்னா எல்லாமே தெரிஞ்சவன் ஈஸ்வரன் தான் ஒண்ணும் தெரியாது கல்லு மண்ணுதான் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாதவங்க தான் கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்கலாம் அப்போ ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க வந்தவன் பரிமாண் இருக்கணும் அது இருக்கிறது இல்லை இடையில அவங்க வந்துடும் அவனை விட நம்மளும் பின்னால வந்தவன் நம்மளோட வயசுல சின்னவன் ஜாதியில் சொன்னவன் அவங்க சொல்ல நம்ம கேட்கறப்பா சொல்லுங்க பாபு இப்படி எல்லாம் அந்த புத்தியானது கெடுக்குது அவர் கோயில் மறுத்த சதஞ்சினது வரவே மாட்டாங்க சில பேர்கள் அப்புறம் போய்வாங்க அப்புறம் ஏன் கூப்பிட்டாக்கா அவன் முன்னேறதே இல்லை பின்னாடி தான் போட்டான் போறாங்க பின்னாட்டில்தான் அடைஞ்சிருக்கான் ஆனா சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் திருக்குற சிஷியர் அண்ணாமலை சாமி எங்க சாமி குரும அவர் குருவா இருந்தவர் அப்படி தெரிஞ்சு அவ்வளோ பாடம் சொல்லுங்க சொல்லி உத்தரவு போட்டாரான் அது இந்த மாதிரி தான் ஆனால் படிக்கவே இல்லை அங்கே போய் பாடம் சொல்லி எப்படி நாலு பேர் புதுசாக வந்து கேட்டாக்கா நான் என்ன சொல்கிறதுன்னு நீ அவ்வளோதானே அப்பா எல்லாம் தெரிஞ்சுறேன் உடஞ்ச கல்லுமண்ணு தெரிஞ்சுறது எல்லாம் இருப்பாங்க அதான் இப்போ சொல்லு ஏதாவது வந்து நீ சொல்லப்ப நான் கேட்டுட்டேன்னு சொல்லு ஏன் நான் குருஸ்தானுக்கு இருக்கேன் நான் கேட்டேன் சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு பாடம் அபுத்தி வராது உனக்கு வித்தியை வராது கேட்டுக்கா நீ தெரிஞ்ச தெரியாத விஷயம் நான் என்ன சொல்றேன் சொல்லு அவனுக்கு வேணா சோறு போட்டு அனுப்பும் மரியாதை பண்ணும் அப்ப உனக்கு தெரிஞ்சு சொல்லு இப்ப ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்கு இது தோல்வி வெற்றி பார்க்கப்படாது அவ உயர்ந்தான் தவறு பார்க்கக்கூடாது விஷயம் தெரிஞ்சுதான் முக்கியம் இல்லையா விவர தாழ்வு வெற்றி தோழியை பார்த்தோம்னா இது வாதமாகாது இதெல்லாம் ஜல்பம் உதண்டேன்னு பேரு ஆகவே நீ போய் சொல்ல சரிண்டா அவர் நல்லா படித்தவர் தான் இருந்தாலும் இவருக்கூட பார்த்திங்கன்னா யாரும் இல்லை இருந்தாலும் ஒரு கால் வரையா வந்தா என்ன பண்றது எல்லாருக்குமே இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு படித்த பயம் வரும் இந்த கவர்மெண்ட் படிச்சலாம் போய் எழுதுனாக்கா எப்படி எப்பா நான் எழுதுறேன்னு அழுக்க வருமா அதுக்காக அவர்களுக்கு அதை தெய்வம் ஜெயலலி அனுப்பாங்க தைரியமா போங்க பன்செயில அனுப்புவாங்க அப்படி போகல அதனால இது ஒரு பயத்தினாளா வருங்க சொன்ன தைரியம் சொன்னது உடைய உள்ளவர் பெரிய வித்தானம் வேறு அப்ப யார் வந்து கேட்க போறாங்க அவரே அப்படி எல்லாம் கேட்டாலும் கூட இந்த மனோபாவத்தோருன்னு சொல்லி வித்த போட்ட அப்படியே அவர் இருந்தார்னு சொல்லப்படுது பெரிய வித்தானம் அதனால இந்த ஒரு பரிபாக இருக்கணும் அது இருக்கிறது இல்லை இல்லாதனால முன்னேற்றம் வரையறதே இல்லை நமக்கு நாலு தெரிஞ்சு இருந்தால் ஒன்னு தெரிஞ்சு அது ஒண்ணு வேக்கலாம் அது லாபம் நமக்கு அந்த சிந்தனை வர்றதில்லை நம்ம நாலு தெரிஞ்சது பெரியவாளா இருக்கும் அவன் ஒண்ணு மட்டும் தானே அவன் என்ன நேர்த்து அப்படின்னா போச்சு நாலு ஒன்னு போச்சு இல்ல அப்படிங்கறது அந்த மிதி வர்றதே இல்லை இதா ஜீவ் சுபாவம் அந்த தலைமச்சலையே டம்பம் தற்போது பெரியவன் தான ஆங்கனம் தன்பிடி விடா பிடி அப்படின்னா இந்த மூணு இருக்கிற வரைக்கும் முன்னேற்றம் என்னக்கே இருக்க முடியாது இந்த மூணு குறைய குறைய முன்னேற்றம் மிகுந்திக்கிட்டே போகும் அப்படிங்கிறது கருத்து அதுக்காக அப்படி விளக்க வேண்டியிருக்கு அதனால அவரக்கத்துக்காக சொன்னதே வழியாக அவர் பெரிய வித்வான் அவரை போல தத்திரை போல யார் படிச்சிருக்காங்க அவர் கூட சொருபானந்தரே படிக்கல அவர் படிச்சிருந்தும் கூட நூல் செய்யணும் ஆசை இல்லை அது சொருபானந்தருடைய கட்டாயத்தின் பேர் செஞ்சதாக சரித்திரத்தில் என்பது கருத்து சிவன் திருவுரு கொண்டு முன்பொருளி செய்ததோர் புராணமாக சிவந்தனை அளித்த பரன் திருநாமம் சிவப்பிரகாசமதனால் சிவந்த சென் தமிழால் யாருக்கும் என் நிலத்தே சிவந்தனை திகழ்ச்சியிடும் தெளிவால் சிவண்டனக்குரிய காதலால் நாமம் சிவப்பிரகாசம் என்றைப்பாள் பாட்டு அந்த பாட்டில் இந்த நூலினுடைய பெயர் காரணம் நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு என்ற அவள் வழக்கம் அதிகாரி வடிவம் சம்பந்தம் பயன் இல்லாமல் சொல்றார் முதல்ல நூலுக்கு பெயருக்கு பார்ப்போம் சிவன் திருவுருவ கொண்டு முன்பு அருளி செய்ததோர் பிராணமாயினார் இது ஒரு காரணம் சிவருமான் எழுந்தருளி அதாவது முழுவர்கள் சொன்னார் அதனால இது சேவிரகாஷன் சொல்லலாம் பேர் இந்த நூலுக்கு சேப்பிரகாஷன் பேர் வச்சிருக்கார் என்ன பிரகாஷ் பண்ண விளக்கம் அது ஒளியின் அர்த்தம் சிவனாலே விளக்கப்பட்டதுனால சிவபிரகாசம் பேர் அது செய்ததோர் பிராணம் அதை நாள் பிராணம்னா அர்த்தம் பிராணம்னா பொய்யின்மையா அர்த்தத்தில் இப்ப சொல்றாங்க பழைய அர்த்தம் சிவந்தினை அளித்த பரன் திருநாமம் சிவப்பிரகாசம் இந்த தத்துவ ஞானத்தை கொடுத்தவர் யார் எனக்கு பரணா சுருமானந்தோடு குள்நாத பேர் சிவப்பிரகாசம் அதனால இவர் குருநாதருக்கு குருநாதர் ஒரு பெயர் சிவப்பிரகாசம் அதனாலேயும் சிவந்த செந்தமிழால் யாருக்கும் இந்நிலத்தே சிவந்தனை திகழ்த்திடும் தெளிவாள் இது உயர்வு பொருந்திய பக்குவடைந்த தமிழ் இது சாமானிய தமிழ் என்ன அப்படிப்பட்ட தமிழால் யாருக்கும் இந்நிலத்தே திகழ்த்திடும் சிவந்தனை பிரம்மஞானத்தை விளக்கம் செய்யக்கூடிய தெளிவால் ஞானத்தால் அது அதனால் காரணமாயும் சிவபிரகாசமாகிறது சிவந்தனக்குரிய தாவரினால் இது பிரம்மகீதை ஈஸ்வர கீதைன்னு சொல்லப்படும் சிவகீதை என்று சொன்னாலும் சரி அதனாலேயும் நாமம் பெயரானது சிவபிரகாசம் என்று உரைப்போம் இதற்கு பெயர் சிவப்பிரகார் பெயர் வச்சிருக்கார் ஈஸ்வரகீதை அல்லது சிவப்பிரகாசம் ஒண்ணுதான் சொல்லப்பட்டது சொன்னும்ன்னார்ன்னுன்ன ஒற்றுமை அதாவது மந்தன் மத்திமன் தீவிரன் தேடுதன் சொல்லக்கூடிய அதிகமான அர்த்தம் அதிகாரி யாருக்கும் என்று சொல்லாலே காற்றால் அது பயன் தெளிவு ஞானம் ஞானத்தின் மூலமாக முத்தி சிலருக்கும் பரமானந்தா பிராப்தி என்று சொல்லக்கூடிய முத்தி விஷயம் என்ன இந்நிலத்திலே சிவந்தனை திகழ்த்திடுதல் இந்த உலகத்தின் கண்ணியே அந்த ஜோரண ஏகத்துவத்தை விளக்கம் செய்த விஷயம் இது நூல் விஷயம் சம்பந்தம் சிவப்பிரகாசம் என்று உரைப்பான் உரைப்பாங்க சம்பந்தம் அதிகாரிக்கும் விடயத்துக்கும் சம்பந்தம் உண்டு யாருக்கும் தெளிவால் உரைப்பாம் சம்பந்தம் யாருக்கும் இந்நிலத்தே சிவந்தனை திகழ்த்திடும் அது அதிகாரிக்கு விஷயத்துக்குள்ள சம்பந்தம் அப்புறம் இந்த அதிகாரிக்கும் விசாரத்துக்கு சம்பந்தம் அந்த விசாரத்துக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் இப்படி சம்பந்தங்கள் பலதான் சொல்லுவாங்க அதில் சிறந்த நாலு அஞ்சு சொல்றதுண்டு முதல்ல நூலுக்கும் விஷயத்துக்குள்ள சம்பந்தம் சம்பந்தம் பிரதிபாத்திய சம்பந்தம் சொல்லுவதும் சொல்லப்படும் பொருள் இந்நூல் சிவபிரகாசம் என்று சொல்லக்கூடிய நூல் அதை பற்றி ஜோர்மையாக சொல்லுது நூலுக்கும் அந்த விஷயத்துக்கு சம்பந்தம் உண்டு இந்நிலத்தே சிவந்தனை திகழ்த்திடும் தெளிவு தெளிவாக ஞானத்தால் இங்க ஞானமானது தெரிஞ்ச பிறகு அதிகாரிக்கு விசாரணை செய்யக்கூடிய யோக உண்டாது அதனாலே கருத்தர் கர்த்தவியபாத சம்பந்தம் பெரு தெளிவால் உரைப்பாம் அங்க சம்பந்தம் கருத்தருன்னா அவன் விசாரணை செய்யக்கூடிய கருத்தாகிறான் கருத்தரு கர்த்தவ்யம்னா செய்யத்தக்கது விசாரணை செய்யத்தக்கது அதன் பையனா என்னாச்சு விசாரத்தினால் ஞானம் உண்டாகிறது விசார ஜன்னிய ஞானம் அவன் ஜனக ஜன்னிய பாகம் பேர் ஜனகம் என்ன உற்பத்தி ஆனது ஜென்னியம்னா ஒன்று உற்பத்தி ஆனதுன்னு அர்த்தம் உற்பத்தி செய்யது செய்யப்படுவது அதான் ஞானம் உண்டு அதனால இந்த பாட்டில் அதிவாரி விடயம் சம்பந்தம் நான் சொல்லியிருக்க ஆகவே அதிகாரிகள் பிரவேசிக்கணும்ன்னாடிய சொல்லி அவன் விதி விதிப்படி முன்னே சொன்னார் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லியிருக்க யாருக்கும் இந்நிலத்தாலே பதமூர்த்திகள் அல்ல அர்த்தம் பதமூத்திகள் போயடைகிறது சாலோக சாயம்பா சார்வ சாகிஜம் அது வயிறு சம்பிரதாயத்தில் வைகுண்ட பதவிகள் சம்பிரதாயத்தில் கைலாச பதவிகள் இன்னும் சில பேர்கள் உபாசனை பண்ணால் பிரம்மலோகத்தையும் போகிறது உண்டு இல்லை கணேசர் லோகம் அல்லது முருகன் லோகம் தேவி லோகம் தான் போகலாம் இது உபாசனை பலத்தினால இது உச்சார பலம் ஆத்மநாத்மா உச்சார பலம் இன்னுள்ளத்தே இந்நிலத்தே இந்த உலகத்தின் கண்ணு இந்த சரீரத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே அடைய முடியும் அப்படிப்பட்ட ஞானத்தின் மகமே அப்படி எங்கே அடைஞ்சிருக்காங்கன்னாக்கா அடைஞ்சவரை சில பேர் தான் பல பேர் எங்கே இல்ல உத்தரவாதம் எடுக்கப்படுது ஒரு மூச்சுக்கு மூணு வருஷம் தான் தீர்மானம் கொடுக்கப்படுகிறது மற்றவர்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு கணக்கே இல்லை பிறந்து பிறந்து இறக்க வேண்டாம் நாகம் செய்யத்தே நாகோக்தம் செய்யத்தே கர்ம கல்பனா கோடி சத்திரை பின்னா நூறு கோடி எடுத்தாலும் அணுவிக்காம கர்மங்கள் தீராதாம் அவ்வளவு சந்தத்தில் இருக்கான் ஞானமாக என்ன சொல்லுது அது செஞ்சுட்டு நாசம் செய்த ஞானத்தை பஞ்சினை ஊழுத்தி போல் பல ஜென்மை வித வைத்தான் சஞ்சிட்ட எல்லாம் ஞானம் தவள் பொழுது தவள் வெந்நீராக்கும் தவள் சுட்டு வெந்நீராக்கும் பாருங்க அது பஞ்சினை ஊழுக்கி போலாம் இது பஞ்சு போதி சுடுமா பல ஜென்ம விதை வைத்தான் அனந்த கோட இருக்கு அதனால மழை தயாராக இருக்கு அது என்ன பண்றது சஞ்சில் அடங்கியிருக்கு அது எது பரிபாக்கிறது அது அடுத்த ஜென்மம் வரலாறு இன்னும் அடுத்த ஜென்மங்கள்ல பழ ஜென்மங்களை வரும் பழஜன்ம வீட்டை வைத்தான் சஞ்சிடமெல்லாம் தர சுட்டு வெந்நீராக்கும் சாம்பலா போய் பிஞ்சினை பிரார்த்தத்தில் பிஞ்சிடாகாமல் கிட்டாமி விட்டு போகும் பிஞ்சின பிரார்த்தத்தினை அனுபவித்து தீரும் ம உள்ளது இந்து உலகத்தின் சேரத்திலேயே இந்து ஜென்மத்திலே அடையலாம் ஆனால் முடியல அவங்க அடி ஜென்மத்திலே அடையலாம் உத்திரவாதம் உண்டு கிடையாது நாகம் பண்ணக்கூடிய யானம் அல்லது மற்ற யானம் அல்ல செஞ்சுட்டு உண்டாக்கணும் ஞானம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நூறு கோடி ஜென்மம்னா நூறு கோடி ஜென்மத்தில் பிறந்த பிறகு பத்தாறு கோடி ஜென்மத்தையும் சேர்ந்து எப்ப முது அதெல்லாம் சாஸ்திரங்கள் கற்பத்தில் ஆரம்பிக்கும் போது முன்கற்பத்தில் செஞ்ச பரிபாட்டை சிந்தி சொல்லப்படுது எப்படி இருக்கு சரி இதெல்லாம் யாரையும் என் நம்புறது என்ன நம்மனாதான் மனுதன் ஆரே உடையவன் அப்படியே மிருகந்தான் சொல்லிட்டேன் பண்ணாலே மிருகிகள் விலங்கியல் அப்படிங்கிறார் நம்பாம ஏதான் அழுக்கும் நடந்து சொல்லுங்க பார்ப்போம் அப்பா அம்மா நம்புறாங்களே இல்லையா எப்படி சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப சின்னவர்கள் காப்பாற்றுறாங்க அடுத்தவங்களாம் பார்க்கறாங்க வாய்ப்பு பிறந்தது அப்படி நாம தான் பிறந்திருப்போம் அதனால நம்ம வந்து இவங்களுக்கு முன்னேற்றம் செய்யறாங்க பாடுபட்டு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க வளர்க்குறாங்க அம்பா அம்மா தான் என்ற ஒரு நம்பிக்கை இடப்பட்டு போகுது சம்ஸ்காரமான பிறகு சந்தேகம் கொஞ்ச கூட வர்றதில்லை சந்தேகம் யாராவது சொன்னா கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்றாங்க ஏன்னா நீ வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னாக்கா அந்த அம்மா சண்டைக்கு வந்துடும் நான் படித்து வளர்த்த எப்படி சொல்லலான் சண்டைகள் அப்ப ஜடப்படுது வளர்ப்பில்லை வளர்த்துறாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க மௌனமா இருப்பாங்க பேசாத சரி தெரிஞ்சு போச்சு போடுறது கேட்டு பட்டு வச்சிட அப்படின்ட்டு அப்புறம் ஒன்னும் சொல்ல வேண்டியிருக்கு சரி ஆமா ஆமா நாங்க வளர்த்து சொல்லிவிடுவாங்க அப்புறம் இவங்க அப்படி சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க தனக்கு பிறந்த குழந்தைய யாராவது இன்னும் வளர்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க நம்ம தான் செய்வாங்க அம்மா கிட்ட கேட்டா பாடுக்கும் எவன் சொன்னா யார் சொன்னான் இப்படி பிள்ளையினுடைய மனத்தை கெடுக்கிறவங்க செய்யறாங்க அடிக்காங்க அவங்க அப்படி போக முடியாது வளர்த்துற அம்மாவுக்கு போக மாட்டாங்க சொல்லி போறாங்க சொல்லுவாங்க உறுதியா சொல்ல முடியாது சண்டைக்கு போக மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க வளர்த்துறாங்க என்ன பண்றது அப்போ நாளாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்க ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல பல பேர் எனக்கு தெரியும்னு நீ தத்தி போன தெரியும் எனக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அவனும் ஒத்துக்கிறாங்க அம்மா அம்மான்னு ஒத்துக்குவாங்க வழி இல்லை அப்படி போல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால நம்பிக்கை திடமானதுனால தான் அப்பா அம்மான்னு நம்பறோம் அம்மா மேலே இது ஒரு நம்பிக்கை அப்பா மேலே அம்மாவும் நம்பிக்கை அப்பா மேலே நம்பிக்கை ஏன் வேற அப்பா கூட இருக்கிற விடு போட்ட யார அப்படின்னு சொல்லாமஸ்வரன் சந்தேகம் உண்டாகிறதுக்காகத்தான் அப்பா முக்சால கொடுக்குறார் ஜாட் தான் எவ்வளோ தந்திரம் பண்ணார் அவரு அப்பா அம்மாரையே இருக்கானே அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சாதிரிசன் தெரியுது அம்மா இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்றதுனால அவங்க குடும்பத்தில் சம்பந்தம் உண்டாக்குறாரு பாருங்கள் செவல் பறவை ஒரு செவ்வாய் தாய் வச்சு பிள்ளைகள் ஒரு முகச்சியால் இருக்கும் செவ்வாயிருக்கு ஓய் ஒரு தாய் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸ்க்கு செஞ்சிருக்காரு மற்றவங்க முகத்தை எப்படி இருக்காரு ஒரு தாய் பிள்ளைக்கு இருக்கும் அப்ப இது என்ன அர்த்தம் ஒரு தாய்க்கு ஒரு தந்தை பிறந்தாங்க சான்றுகள் ரகசியமான விஷயம் இது வெளியே இப்படம் காட்டாள எப்படி இருக்கு அதனாலதான் இந்த தாய் தந்தேரு நம்பறதுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படி இருக்கும்போது நாம கடவுளை நம்புறதா அப்படி எவ்வளவு நம்பிக்கை வேணும் பிரமாணம் கொள்ளணும் எப்படி அப்பா அம்மாவை நம்பித்தான் நம்ம ஏத்துக்கிற மொழிய நம்பி சமஸ்காரமா ஆயிருக்கு அது சந்தேகம் இல்லாம போயிருக்கு அதே போல சாஸ்திர பிரமாணத்தை நம்ம தான் வேணும் இல்லைன்னு சொன்னாக்கா வேறு வழி கிடையாது அப்பாம நம்பலாக்கா நம்ம பெரியவன் ஆக முடியாது நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்காது அப்படி போல சாஸ்திரத்தை நம்பலான்னு சொன்னா நமக்கு விளக்கம் கிடையாது உலகி எல்லாம் முருங்காதான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அதான் இருக்கான ஆசைகள்லாம் அப்படித்தானே கண்டதே காட்சி கொண்டதே வழங்குறாங்க பிற்கால துக்கப்பட்டு அடாடா ஏமாத்திட்டேன்னாங்கிறாங்க தெரியதில்லை ஏமா அப்புறம் சொல்லுவான் கட்ட வரும்போ ஏமா அப்புறம் கோயிலுக்கும் போவான் சரி விழுந்து கும்பிடுவான் வந்துடுமா நான் விழுந்துன்னு கும்பிடுறேன் கொடுமாட்டே வேணாக்கா இன்னும் பாகமும் கல்யாணம் கொடுப்பாரு ஆகவே இந்த மாதிரி நம்பிக்கை வேண்டும் அதனால தான் சொல்றேன் சேத்திலேயே இந்த பிறவிலேயே அடையக்கூடிய ஞானம் இதுதான் சொன்னா அப்ப நம்ம தானே வேணும் யாரையா கண்டாங்க கண்டவர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க போயில்லை அவசரமா நீ நம்புவியா சொல்ல நம்ப எப்படி உனக்கு நம்பிக்கை வேணும் நம்மதான் நம்மளால நடராஜா நம்பல யமராஜா தான் யமோனு பிடிக்கிட்டு போயிருவோம் நட்ராஜா போற ஞானத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுத்து மூச்ச கொடுப்பார் யமா வரமாட்டானா வருான் சந்தோஷமா போ தூட்டு போ சரி அப்படி இருக்கும்போது விடுபட்டவன் வில்விழங்கிய விண்ணவர் வெள்ளம் வாழ்னாலும் அல்லரும் பகல் எண்ணும் ஈர் வாழ்நாள் அருந்து கொள்ளும் வெண் கொடும் கூற்றை யார் குலை விட குறுகியம் நல்விருந்தென ஒவ்வந்து எதிர்கொள்ளுவான் ஞானி என்ன யமனே கொண்டு போ அப்படிமா இவங்களா ஐயோ எம் டாக்டர் போலாமா கொண்டு போக்டான் காப்பாத்தணும் அப்படின்னு கும்பிடுறாங்க ஊசி போடுற நீ பிழைக்கிற போய் அழை தெரியாது அப்படிம்பாங்க போனாலும் போச்சு ஊசி என்ன போடுற அப்படிம்பாங்க அப்படி டாக்டர் தான் நம்பிக்கை இருக்க வழியா ஈசன் நம்பிக்கை நம்பிக்கை டாக்டர் போறாங்க டாக்டர் போட இல்ல போகடா டாக்டர் போங்க பிழைக்கலாம் இல்லை என்ன போகலாம் அப்படின்னு என்னைக்கு இருக்கணும் நோடியா டாக்டர் காப்பாற்ற நம்பிக்கை போனோம்னா என் மட்டும்தான் ஏற்பணும் அவர் எதை போய் செய்கிறார் அவருக்கு என்ன பண்ணுறாரு அவர் என்ன அவர் சொல்லுவார் மதுரையில் ஒரு டாக்டரு அத்தியனம் பேர் அவருக்கு டாக்டர் கடவுள் அல்லனு போலே போட்டார் டாக்டர் கடவுளே அல்ல அப்படின்னு போல் போட்டார் ஏன் போட்டார் சொல்கிறாங்களா வந்து என்னை காப்பாற்றி காப்பாற்றுங்க நானே கடவுள் காப்பாற்று இருக்கு அப்படின் பாரு அத்தியனம் எனக்கு பேர் எங்கள் அப்பா அவர்கள் இந்நிலத்தே சிவந்தனை திகழ்த்திடும் தெளிவாள் நம்னா தான் ஞானம் வரும் அப்படிப்பட்ட விளக்கத்தால் ஞானத்தால் சிவன் தனக்கு உரிய அதலால் உரிய அதலால் நாமம் பே சிவப்பிரகாதம் என்று உரைப்பாவென்று சொல்லி பார்த்து முடிக்கிறார் ஒரு ஆரம்பம் பிரமரண்டங்கு படைத்தவ பரிசும் பெருமையும் மனுக்கள் வரமுறை உரை தாய் வளம் பெறவதிலே வாய்மையாவருண நான்கினும் தருமதற்பான யோகத்தை சாலவாதரிப்பவர்தம்மாள் திறமுற பரவும் தேவதேவர்க்கும் தேவன் உண்டென்று சேப்பினு யார் முதலாவத்தியாயம் இடிகள் உணவு அத்தியாயம் இருடினா ரிஷிகள் ரிஷி என்கிறது தமிழ்ல ரிடின் வரும் அது இந்த ரிஷின்னு போட மாட்டான் டீ தான் போடுவாங்க அதில் மொழி முதல் எடுத்து ரகரங்க அதனால ஈ சேர்த்துக்கணும் அது இறுடின்னு பேரு தமிழ்ல இறுடின்னு சொல்லுவாங்க அத்தியாயம் அவர் சொல்றத விளக்குறாரு பிரமர் அண்டங்கள் படைத்த அப்பாரிசும் பெருமையும் மனுக்கள் எல்லைகளும் வரமுறை உரைத்தாய் வளம் பெற அதிலே வர்ணம் நான்கினும் தம தற்பாய் ஞான யோகத்தை சால ஆதரிப்போர் தம்மாள் திரமுறை பரவும் தேவதேவருக்கும் தேவனுடன் செப்பினையார் அவை இந்த சூதனா முனிவர் நெய் சாதனத்தில் பிராணிகள் புராணங்கள் சொல்ற வழக்கம் உண்டு அப்படி முனிவரெல்லாம் கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதில் கேட்கறாங்க பிரமர் அண்டங்கள் பிரம்மாவனால படைக்கப்பட்ட அண்டங்களை பற்றியும் பல பெருமாக்கள் பல பிரலயங்களை செஞ்சாங்கன்னா அதை பற்றியும் நீங்கள் அவருடைய தன்மைகளும் பெருமையும் அவருக்கு சகாமல் இருக்கிற மனுக்கள் அல்லது உஜா பிரஜாபதிகள் துணை பிரஜாபதினு பேர் சீட்டி பண்றதுக்கு எப்படி பிரதமர் துணை பிரதமர் இருக்காங்க தலைவர் அப்புறம் செயலாளர் எப்படி இருக்க போல பிரம்மாவுக்கு சுலையில் பிரஜாபதி இருப்பாங்கலாம் தச்ச பிரதாபதி ஒருத்தர் அவர் அது சண்டை போட்டுக்கிறது சண்டையும் போட்டுக்கிறது தான் அப்படி மனுக்கள் இவங்களெல்லாம் சீட்டுக்காக தயாம உள்ளவர்கள் வரம்புற உரைத்தான் மிகவும் திரேஷ்டமாக உயிர் பொருந்தாக விளக்கம் தண்ணீர் வளம்பெற அதிலே அந்த அதாவது வளம் பெற உரைத்தான் அன்மையை பண்ணும் எல்லோரும் நன்மையிடும் பொழுட்டு சொன்னாய் அதில் அப்படி சொன்னதிலே வாய்மையால் உண்மையால் நோக்கமிடத்தி வருணம் நான் இன்னும் பிராமண சத்திரியை வைத்திய சூத்திரன் சொல்லக்கூடிய நான்கு வருணங்களிலும் தரும தற்பராய் கர்ம காண்டத்திலே தர்ம தான செய்து புண்ணியங்கள் சம்பாதித்து நிஷ்காமமாக ஈஸ்வரனுக்கு பண்ண அவர்த்தம் தர்ம தற்பராய் இருந்தவர்கள்தான் ஞானயோகத்தை ஆதரிப்பவர் வருவாங்க கமி பக்தர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஞான யோகத்தை சால மிக அதிகமாக ஆதரிப்பவர் ஈடுபாடு கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்தில் திரமுறை பரவும் உறுதியாக த்திரம் செய்யக்கூடிய தேவருக்கும் தேவன் உண்டிய செப்பினையால் முன்னொரு முறை கூர்வபுராணத்தில் மகாவிஷ்ணானவர் பிரம்மசுத்ரா இவர்களுக்கும் மேலாமல் தேவன் இருக்குன்னு சொன்னார் சொன்ன சொன்னதாக கேள்விப்பட்டோம் அதை நீங்கள் ஒரு முறை சுருக்கமாக சொன்னீங்கள் அதை பற்றி நல்ல விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று இந்த சாஸ்திரம் ஆரம்பம் தான் என்பது கருத்து றிய நான்மரை தெரிந்து நன்னெறியழிக்கும் நாரணாம் மாதவாமுனிவால் அறிவலாம் அறிந்தாய் அரும் பரம் திகழ்த்தி ஏதமார் பிறவி அறுப்பதா ஞானம் ஏத தேவி எம்புவாயன்று சூத மாமுனியைச் சவுனகன் முதலாம் தொல்லை மாமுனிவர்கள் சொன்னார் இரண்டாவது பாட்டு அப்படி முதல்ல எவருக்கும் தேவன் உண்டு என்று அப்படி சொன்னீர்கள் அப்படி ஏன் உங்களை கேட்குறேன்னா அது காரணம் சொல்கிறேன் அவங்க என்ன நாதனாய் நீங்கள் எங்களுக்கெல்லாம் தலைனாக இருக்கிறீர்கள் உங்கள் அளவுக்கு நாங்கள் எதை படிக்கலை நீங்கள் கேட்கக்கூடிய நிலை இருக்கும் தலைவர் நீங்கள் உங்கள் நீங்கள் எப்படி நீங்கன்னா அரிய நான்மறை தெரிந்து நன்னெறி அளிக்கும் நாதனாம் செயற்கரிய சாமானியமாக வேதம் படிக்க முடியாது எல்லாருமே படிக்காது மட்டுமில்லை சொன்னாலும் புரியாது எல்லாருக்கும் அந்த ஒரு கருத்து தெளிந்து சாமதரன் சொல்லக்கூடிய நாலு வேதங்கள்ல தெளிகிறது பெரிய கட்டம் நிறைய படிப்பாங்க தாற்பரியமும் புரியாது எதோ கிழிப்பில்லை போல கத்திராங்க தெரியாது கத்திரி தான் கிடப்பாங்க அப்படிப்பட்ட குற்றம் நான்வரை தெளிந்து நன்னிரை அளிக்கும் அதுல சன்மார்க்கத்தை கொடுக்கூடிய நாராயணன் ஆம் நாராயண அவதாரமாகிய மாதவா முனிபால் சேட்டம் உடைய முனிவராகிய வியாசர் இடத்துக்கு அர்த்தம் அவரது வியாசருக்கு அடவுள் கொடுக்குறார் அறிவலாம் அறிந்தாய் நீங்கள் தெரியாத ஒன்று எல்லாம் தெரிஞ்சு அறிவு முற்றிலும் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீர்கள் அவரால் இருக்கிற நாங்கள் கேட்கிறோம் அரும்பரம் திகழ்த்தி அந்த செயற்கரிய அறிய முடியாத பரம் பிரம்ம பிரம்மத்தை விளக்க வேண்டும் உங்க நீங்க எங்களுக்கு தெரியல தீவிர்த்தி ஏதமாறு பிறவி அறுப்பதாம் ஞானம் ஏது பிரம்ம ஞானத்தை கொடுத்து எங்களுக்கெல்லாம் குற்றம் பொருந்தி இந்த பிற இந்த பிறகு குற்றமா